இந்த சமயத்தில் அயோத்தியில யாகம்னு பத்திரிகை வந்தது குழந்தைகளை அழைச்சுன்னு போனாள் போனாக்கி வரணும்னு சொல்றாள் உடனே குழந்தைகளை யாரு யாருன்னு குழந்தைகள் அப்படி அமர்ந்திருக்காள் உடனே குழந்தைகளை கூட்டி சுவாமி தன் மடியில் எடுத்து வச்சிருந்து உங்களுக்கு என்ன தெரியும்னாள் ராமாயணம் தெரியும் ஏதாவது உலகத்தை சொல்லுவோம் நாள் வால்மீகி ஏதோ சொல்லியிருக்காரு நடுப்புற அந்த ஸ்லோகத்தை போய் சொல்லிவிடுது சீதைக்கும் ராமனுக்கும் உள்ள சினேகம் யாருக்கும் தெரியாது சீத்தையுடையத்துக்கும் ராமனுடைய உள்ளத்துக்கும் தான் தெரியும் சொல்லி இருக்க அதை போய் குழந்தைகள் அர்த்தம் தெரியாமல் ஒரு ரிஷி வைதிகர் இதை என்னமா உணர்ந்தார் ஆச்சரியப்பட்டுவிட்டாள் ஒரு உத்வ ராமாயணம் சொல்லி கடந்துட்டாள் குழந்தைகளே அயோத்தியை வர்ணிச்சது வர்ணிச்சது தசரதோடைய மந்திரிகளை பத்தி குழந்தைகள் கானம் பண்ணினால் சுவாமி கேக்குறாள் மகர்ஷி மண்டலங்கள்லாம் உப்பாந்தர் கேக்குறாள் புனர்வுக்குதான் ஆரம்பம் அங்கேயும் அவன் அப்படி போய் வால்மீகி சொல்றாள் புனர்வு சூளை ராமாயணம் திருப்பையாறு எல்லாம் கிரமமா வந்து அமைஞ்சிருக்கு சுவாமியா பண்ணின காக்கியம் இது கூடவே இருக்கும்னு எங்களுடைய குலதெய்வம் சாஸ்தா கூடவே ஒருவர் அவன் எங்க போனாலும் குருவாயூர் பங்க போனாலும் ஒருவர் திருப்பையார் போனாலும் ஒருவர் சாஸ்தா அந்த மூர்த்தி இவரே சாஸ்தா உங்க குலதெய்வார் ரத்தம்யா என்னே புரியாது சாஸ்தாரம் குலதெய்வத்தம் சொல்லுவேன் சாஸ்தாரி சந்திசங்களா இப்ப வரபோது அப்படி தெய்வமா அமைக்கிற தெய்வ பலம் தான் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை மனுஷிய பலங்கள்லாம் பதவி நம்பிக்கை இல்லாத தீர்மானம் தான் பொட்டுன்னு கீழே அரைக்கப்படுவோம் எல்லாருமே சேர்ந்து பத்து பேலா அழைச்சினவன்லாம் சேர்ந்து இன்னும் பத்து பேலா சேர்ந்து அரைக்கப்படுவோம் அது பிரயோஜனம் இல்லை அகவது அனுகிரகம் மகான்களுடைய ஆசீர்வாதம் கட்டாட்சம் இதுதான் அர்த்தமா என்னைக்கும் கொடுக்கும் இன்னைக்கு ஏதோ பல பலம் தர்மம் ஆண்கள் ஒரு நாளும் மாறவே மாறாது அடிக்கும் அதைத்தான் நாம் ஒப்புதுக்கணும் மந்திரிகளை வர்ணிச்சாள் இப்படிப்பட்ட ராஜாவுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னாள் அந்த குறையை நீக்கிக்க வசிஷ்டர் சொன்னாலும் விஸ்வமேதம் பண்றேன்னு ஆனால் வசிஷ்டர் பார்த்தார் இப்படி ஒரு தார்மீகமான புத்தி உனக்கு உண்டாச்சே அஸ்வமேகம் பண்ணனும் குழந்தையோனி அஸ்வமேகம் அங்கதேசத்துல மழை பெய்யாம தவித்த பொழுதும் ரிஷியசங்கரை அழைத்து வந்ததாகவும் அவர் வந்தபோதே மழை கொட்டினதாகவும் அவர் சாந்தையை அங்கதேசத்து பெண்ணை விவாகம் பண்ணிட்டதாகவும் அவா தம்பதிகளா வந்து உங்களுக்கு புத்திராமேஷ்டி பண்ணி வச்சு நாலு புள்ளிகள் போறாள் சரத்குமாரன் பரம சந்தோஷம் அஸ்வமேகம் ஆரம்பிச்சின்றாள் உடனே மந்திரிகளை கூப்பிட்டு சொன்னாளா என்ன சொன்னா இந்த எஜ்ஜத்துல அன்னதானந்தான் ரொம்ப முக்கியம் ஒத்திரியை அவமதிச்சு போடப்படாது என்ன பரமாடுற போது அப்படி சிலவன் வந்து இன்னும் ரெண்டு கரண்டி சாம்பாரை போல போடுவோம் முத தடவையில் வரபோதே என் நிலையில கரண்டி போடுவோம்மான் அப்போ யாருக்கும் கோபம் வரும்னே தான் பரவாயின்னு இருக்கான் உனக்கு வரப்போறது அதுக்குள்ள பரப்பானே எனக்கே எழுட்டு கரண்டி போடும்மான் அப்போ என்ன தோணும் தெரியுமோ அவனை அவமதிச்சு பேசணும்னு தோணும் அந்த சமயத்தில் கோபத்தை அடக்கிக்கணும் அவஜயா தவ்யம் கஷ்டச்சில் இலையா பிவா போடுறபோது பரிகாசமும் பண்ணப்படாதான் வேடிக்கையும் பண்ணப்படாதான் நம்ம அப்படி பப்படாத சிலவன் போட்டு நடுவன் போட்டுக்கிறதோட நிற்க மாட்டான் இன்னும் இருந்தாலும் போட்டுட்டு போ அப்புறம் ஆயிடும் மண் அவங்கிட்ட போய் என்னங்கன்னு நீரே இத்தனை பொப்படாத்த வச்சு அடிக்கின்றா பாக்கி பேர்லாம் என்ன பண்ணாதுன்னு ஓடிக்கை பண்ணப்படாது ஏதோ சாப்பிட்றா சாப்பிட்டோம்னு போடுவோம் கஷ்டா அப்பிவா அவஜயா கிருத்தம்யா தாத்தாரம் ஆத்திர சம்சயா ஜாக்கிரதையா போடணும் அதோட கூட ஆச்சாரமா எல்லாருக்கும் திருப்தியா செய்யணும் இல்லையப்தமே சொல்லப்படாது இப்படி இல்ல முன்னாடி யஜ்ஜசாலைக்கு போறதுக்கு முன்னாடி இப்படி இல்ல சொன்னால ரா மகாராஜா தன் தேசம் சரையு தீரம் வடவண்டக்கரை என்ன நினைச்சா நடக்காதோ அவன் தசரவர் பண்ணது ஆச்சரியம் இல்ல இந்த வந்து நவாகம் வந்து பண்றது ஆச்சரியம் அவன் இந்தூர்ல தீர்த்தத்தை பாக்கி சமாலெல்லாம் வெளியில இருந்து வரணும் இருக்கிற அதிகாரிகள் நல்லவாழா இருக்காள் அது ஒரு வெளியே ஆகும் அவன் சில ஊர்கள இருக்கிறவன் நல்ல பாம்பா இருப்பேன் அவன் கோவில் இருந்து ஹிம்சை பண்ணுவான் இங்கே எல்லாரும் உத்தாசியாக இருக்காள் அதுக்கெல்லாம் காரணம் நல்ல அதிகாரிகள் நம்ம நாராயணசாமி அவள் போன தோர்களெல்லாம் அதில் அந்த பெரிய பதவியில் இருக்கிற ஒரு பெரிய புண்ணியம்தான் எல்லாரும் நல்லவர்களாக அமைந்திருக்காள் அதனாலதான் இங்கே ரொம்ப அனுகூலமாக இருக்குது எல்லாத்துக்கும் மேலே பூங்குண்ணம் ராமனை பரிக்கிற குடும்பம் போலியோ அதனால அவளை குடும்பம் இங்கே செலுத்து விட்டு அவளுக்கு ராமான்னு சொன்னால் கண் கலங்குறது அவள் குடும்பத்துக்கு நேற்று சொல்லிட்டு வர சதுராமன் ராத்திரிங்ககிட்ட சொல்வா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை கூட நாங்க குருவாயூர் போனதில்லை நாங்கள் திருப்பியாருக்கு தான் வருவோம் திருப்பியாருக்குதான் பிரசித்தி நீங்க வந்து நாராயணி சொன்னா ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பல முறை குருவாயூர் போனோம் ராத்திரியை பாலாசுரன் வர நான் கேட்டு வரேன் நான் நாராயணி சொன்னதுக்காக குருவாயிருப்போம் நான் நினைச்சுக்கவே இல்லை குருவாயூர் அப்படின் எல்லாரும் இரட்டிக்குன்னு போறாள் திருப்பியார் ராமனுடைய மகிமையும் எல்லாரும் ஓடி வரும் அவனுடைய மகிமையை தவிர்த்து நான் நாராயணி சொன்னேன் அதனால வந்தேன் நான் மனசனால் கூட நினைச்சுறதில்ல நான் சொன்னதும் இல்லை அப்படி எனக்கு உள்ளே எண்ணம் இருந்தாலும் நான் சொல்ல போகிறேன் குருவாயூரப்பனை பற்றி சொல்றதுக்கு நான் என்ன தெரியாது அவனை பற்றி நான் சொல்லாத போனான் ஆஷாடு அவனை பற்றி பேசாத போனால் நான் பேச முடியாத ஒரு பாக்யம் கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட வேறு அவனை பற்றி நான் சொல்றதுக்காக குருவாயூருக்கு ஒரு பெருமை நான் நினைக்கவே இல்லை அவனால் நான் க்ஷேமத்தை அடைகிறேன் குருவாயூரப்பன்னாலே அதை மறக்க முடியாது அதைத்தான் சொல்கிறோம் அப்படி ராத்திரி வரும்போது ஹிண்டு வந்தாள் திருப்தியா க்ஷேத்ரம் அக் கஷேத்திரம் அது ஸ்ரீராம சந்திரம் ம்தோரா நீதீஸ் நதீ தீசராமச்சிரேணி தாமதி காமதாபி தாபிதா தாந்திரீா பதா பதா வேணம் ஸ்ரீராமச்சம் படேஷுதீவிரீரம் நவீக்கீரம் தீவிர நதி இருக்கே நம்பி சுத்தோதீ நதியை பார்த்தாலே ஆனந்தம் மழை பெய்ய அது பொங்கும் அந்த நதி அப்படிப்பட்ட நதி தீரத்திலே ஸ்ரீராமன் அமர்ந்திருக்க திருஷ்டாஹி சீதா மயத்தி ஆமா கண்டேன் சீத்திய கண்டேன் சீத்தேன்னு வாயு ஆத்ம வாயுவாத்மஜா ஆவேத்யமானும் வாயுனுடைய புத்திரனான ஹனுமான்னாலே அப்படி தெரியப்படுத்தப்படுற மூர்த்தி கண்டேன் சீத்தையை கண்டேன் சீதையேனு ஹனுமான் சொல்லி இப்பவும் பிரதணம் பண்ணிட்டு இருக்கார் இந்த கோவிலே அப்படிப்பட்ட மூர்த்தி ஸ்ரீராமன் இந்த ராமசன்னிதியில் வந்து நவாகம் புனரூசுனேன் அதுவும் இந்த சைத்திர மாசத்தில் ஆச்சாரியாளுடைய அவதாரம் பண்ணினேன் ஒரு வைசாகம் இந்த புண்ணிய காலத்தில் இங்கே வந்து எல்லா ஆச்சாரியாளுடைய ஜெயந்தி அன்னைக்கே ஆரம்பம் இது எல்லாம் பகவானுடைய சங்கல்பம் நாற்பத்தன்னைக்கு இன்னைக்கு சங்கர் ஜெயந்தின்னு அப்படி பார்க்கல நான் பம்பாயிலிருந்து வரத்துக்கும் இங்கே வரத்துக்கும் பதினாறாம் தேதி சௌகரி இந்த முறையில சொன்ன தவிர்த்து அப்புறம் மஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா பதினாலாம் தேதி முன்னூறு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் சங்கர் ஜெயந்தி பெரியவாள் காலத்துக்கு வர போறான்னு அப்புறம் ராமானுஜி ஜெயந்தி உடனே மேல இப்படி தொடர்ந்து வருதுன்னு தெரியுது எல்லாரும் ராமனா உள்ள புகுந்து புகுந்து ஏற்பாடு பண்ணினேன் ஒரு ஸ்ரீமத் ராமாயண நவாகம் அஸ்வமேசத்தை இப்படி கிரமமா நடத்தனம் என்றால் அஸ்வமேசம் நடக்கிறது அன்னதானம் நடக்கிறது என்னமா இருக்கு நாள் மலமலையா அன்னம் குவிச்சு கிடக்கா அது மட்டுமல்லா அவன் போடு அவர் வாண்டாம் பர் நீ விடாதேங்கிறான் அப்படி போடுற அவ வஸ்திரங்களையும் அன்னங்களையும் பட்சியங்களையும் வருமானம் போட்டுக்கொண்டே இருக்காளா இப்படி நடக்குது அஸ்வமேகம் நடந்தது தட்சிண கொடுக்கற சமயம் வந்தது நாலு விக்கியும் நாலு மோதா உத்காத்தா பிரம்மா நாலு பேர்களுக்கும் கொடுத்தாள் அவ அந்த பூமி எல்லாம் கொடுத்து பொருளா வாங்கிட்டாள் நாலு விக்கில் இருக்கிற பூமியே தானம் பண்ணி ராஜா அப்படி கொடுக்க மனசு வருமா அப்படி வாரி கொடுத்தாள் பிறகு இன்னும் பாக்கி வித்துக்களுக்கு தட்சிணம் கொடுத்தாள் இன்னும் எத்தனையோ பேர்கள் வந்தா அவளுக்கு எல்லாம் எல்லாம் கொடுத்து த இருந்த தங்க கெண்ணியை முதற்கொண்டு கொடுத்துட்டாள் கொடுத்து அப்பாடான்னு ராஜா வந்து உப்பாறால் நமஸ்காரம் பண்ணி அந்த சமயத்துல ஒரு பிராமணன் ஓடி வந்து இந்த யாகத்துல எனக்கு போறா கூட வரலேன்னாரான் அப்படி வரவங்கிட்டதான் கோபம் வரும் கடைசியில அந்த சந்தர்ப்பத்துல தெரியுது அவர் பத்திய இருக்கு குழந்தைகளுக்கு முப்பநாயம் பண்ண போறாரு பிரம்ம உபதேசம் நாளைக்கு நீங்கிய நட்சத்திரத்துல பிராமணன் தரி ஒண்ணுமே வலியே இந்த யாகத்துல நார அப்படி சொல்லுவாள் பெரிய கல்யாணங்கள்லே காத்தியர்கள் ஆபரணத்தை கொடுக்கணும்னாலாம் கி கொடுத்தாளா ராஜா கொடுக்கனா நம்ம இப்ப கரவன் இருப்பான் கொடுக்கிறவன் கிடையாது வந்து கட்ட பிராமணி கிஷ்கிந்தா காண்டத்துல ஒரு ஒரு குரங்குக்கு அப்பா தாத்தா இவருக்கு இந்த பிராமணன் பேர் தெரியலையா வால்மீகிக்கு என்ன அர்த்தம் ஊரு பேர் இல்லாதவன் தரித்திரநாராயணன் சர்வேஸ்வரன் ரங்கநாதனே இப்படி ஒரு பிராமண வேஷம் பூண்டு பரீட்சை பண்ணினாலாம் அதுக்காகத்தான் சுவாமி யாரோ வாழ்ந்து போட்டாள்னு ராஜன் நினைக்காதே கடகத்தை வாழ்ந்து போனதுக்காக கடக லக்னத்தார கடக லக்னத்தில் அவசரம் பண்ண போற அந்த பிரதானமான தங்க பாத்திரத்திலே பாயசத்தை நிரப்பி வைகுண்டத்துல பண்ணின பாயசம் வெள்ளி மூடி தங்க பாத்திரம் ராஜதாந்த பரிட்சதம் அத குடுத்து பிராசனம் பண்ணிவை குழந்தைகள் மகாட்சேமத்தை அடைபோறேன்னு சொல்லி மறைஞ்சு விட்டாள் பிரதட்சம் பண்ணி இதை பத்திரிகளுக்கு பிராசனம் பண்ணி வைத்தாள் விஜய்யம் பூர்த்தியாய் வசிஷ்டாதிகளே ரிஷ்யசிங்காதிகளும் பூஜை பண்ணினாள் கௌசல்யா பிரபணிகள் நிர்பகுதிகள ஆயிட்டாள் பறவமங்கள காலம் பன்னிரண்டாவது மாதம் சிரே ஸ்ஜ கவன கௌசலியா சிஷு வயதேல புத்திரே நேரேபி கடக லக்னம் அஞ்சு கிரகம் உச்சம் சர்வேஸ்வர கௌசல்யம் ஆதிப்பில தரிசனமா அத வால்மீகி ஒரு சின்ன பதத்துல அழகா காட்டுற அவன் பத்து ரூபா கொடுத்து வாங்கி கீழே வச்சுக்கிட்டான் பச்சைய நீலமுமா வரா போல மகாகவிகள் போட்டு விடுவாள் உள்ள புகுந்து பார்த்தா அத்தனை அர்த்தங்களும் உள்ளே இருக்கும் சர்வலட்சண சங்கீதம் வைகுண்டத்துல எந்த ஆதிகள தல்பமோ லட்சுமி சேவையோ சனகாதிகளுடைய நமஸ்கிருதியோ சதுர்வேத ஸ்தோத்திரமோ அப்படி கௌசல்யிக்கு தரிசனமாம் பிரசவ காலத்திலே வைகுண்ட தரிசனம் கௌசல்ய கண்டாடாம் அதே மாதிரி பரணம் புஷ்ய நட்சத்திரத்துல பிறந்தான் ஆசிரேஷா நட்சத்திரத்திலே கடக லக்னத்திலே லட்சுமண சத்ரு உண்டு பண்ணினால் மீன லக்னத்திலே புஷியநட்சத்திரத்துல பரதம் பிறந்தாள் புத்தா மகாத்மானாவுக்கு நாலு குழந்தைகள் பிறந்தாள் ஆகத்துல பூரட்டாதி உத்தரட்டாதி நட்சத்திரம் எப்படி நாலு நக்சத்திரமா கட்டளத்தால் மாதிரி இருக்குமோ அப்படி நாலு குழந்தைகளும் பிறந்தாள் உத்சவ் மஹாநாசிக்கு அயோதியம் ஜனாகுல மகோத்ஸவம் அயோலே தேவலோக வாத்தியம் ஆகாசத்தில் இருந்து புஷ்பவருஷம் தேவதுந்துவிதர்வானம் அப்சர்த்தம் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி குடுத்து மகோத்ஸ ராமாவதார காலத்திலே பரவமங்கலமாய அயோத்தி வைகுண்டமாக இருந்தது வால்மீகி வர்ணிச்சாள் பதினெட்டு சர்ஜன் ஒரு ஸ்லோகத்தில் பட்டஸ்ரீ குருவாயிருப்பணக்காகிறாள் ிர்வாணோேஷ்டிமிஷ்வா தி தசர சர்வேஸ்வரனானீராப்திகாயான வந்து தேவர்கள் ராவணனுடைய உபதிரவம் பொறுக்காமல் வேண்டினார்களாமே அதற்காக நீதம் புத்திரகாமேஷ்டி பண்ணின புண்ணியபுருஷனை சகப்பனாக அடைஞ்சி கௌசல்யாதிகளே ராமாதிகளாய் அவசரிச்சியாமே சத்தியமான் கேட்டாள் சுவாமி ஆமான் அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் ஸ்ரீ லட்சுமிநாதன் தங்கநாதன் வரவதராஜன் சீதாபதி இத்தனை பத்தாளுக்கும் ஸ்ரீராமன நம்பி இங்கு வந்து நிவாகம் ஆரம்பிச்சேன் ஸ்ரீலட்சி வாளுடைய குடும்பம் அவளுடைய மித்திர வர்க்கம் ஆப்த வர்க்கத்துக்கும் நம் எண்ணூருக்கும் சர்வேஸ்வரன் சகலட்சேமத்தையும் குடும்பணம்னு பிரார்த்திக்கிறேன் காலை தினம் புஷ்யம் பரமமங்கலமான தினத்தில் சீதா கல்யாண சரித்திரம் நாளைக்கு ராத்திரி கோபா கோபாலனை பற்றி ராசகானம்னு பண்ணுற புண்ணியபருஷர் இங்கே ராமகானம்னு இங்கே தான் வந்து ராமனுடைய சந்திசியில் அது ஒரு பெரிய ந்தஸ் நூா விஷ்ணுதாதி கண்டி பூரி குடும்பினூரி டு ஜ பத்சு பிஷோரோ சுதனோ சரித்திரத்தை மகர்ஷி வால்மீகி மகா காவியமாக ரச்சனை பண்ணினால் இந்த மகேதி சாசத்தை ஒரு அட்சரத்துக்கு அட்சரம் ராமாயண ஸ்லோகம் காதல் விழுந்தா மகாபாபங்கள்லாம் போகுமா ஏகைக்சரம் பிரோகம் மகாபாத்திரநாசனம் சுண்ணுவன் ராமாயணம் பக்தியோட கேட்டாபூர்வம் ராமாயணம் கேட்கிறதுல ஒரு நயமில்லை பிரணமி சிரசாநித்யம் ராமனுக்கு ஒரு அஞ்சலி பண்ணி ஒரு நமஸ்காரம் பண்ணி கேட்க வேண்டியது பக்தியோடு கேட்க வேண்டியது சகலக்ஷேமத்தையும் கொடுக்கும்னு வால்மீகி மகர்ஷி ஃபலஞ்சுள்ள புண்ணியமான கிரந்தம் குஷலவரிகளுக்கு உபதேஷம் பண்ணி அஸ்வமேத மண்டபத்தில் குஷலவர்கள் தானம் மணிவரால் சுவாமி கதாநாயகனை கேட்டு ஆனந்தப்பட்ட சரித்திரம் பூர்வ சரித்திரத்தில் ராமாவதார சரித்திரம் சொன்னாள் விசிஷ்டமா வேதவித்துக்களுக்கு எல்லாம் தானம் மணிவ வைபவங்கள்லாம் சொன்னாள் ஜாசகர்மா சொல்லி மகாசுத்தோமித் திமணிம்திஷ் ராம சத்யாலுக்கெல்லாம் ஆச்சாரியன் தான் பண்ணணும் நாமகரணம் வசிஷ்டர் ஆச்சாரியர் வசிஷ்டர் நாமகரணம் பண்ணினாள் மூத்த குழந்தைக்கு ராமன் பேரிட்டாளா ராமனுங்கிற சப்தத்துக்கு யோகிகள் கிரமிக்கும் மூர்த்தின்னு அர்த்தம் யோகிகள் தான் ராமனை குழந்தைக்கு ராமன் பேரிட்டாளா யோகிகள் எல்லாம் ரவிக்கும் மூர்த்தி என்ற அர்த்தம் ராமன் யோகிகளா ராமனை உபாசிப்பாளா அப்படி இருக்கிற போது குதும்பி ராமனை உபாசிக்காமல் எந்த மாதிரி அடைய முடியும் ராமனை உபாசிக்கணும் அதுலேயும் கதிலே பகவான அம்சமுள்ள கஷேத்திரம் திருப்பியார் கஷேத்திரம் எத்தனையோ பக்தர்கள்லாம் பிரார்த்திக்கு துலாபாரங்கள்லாம் பண்றாள் ிபாடு சுவாமிக்கு அதுல பரம திருப்தி திருஷ்டா திருஷ்டா திருஷ்டானு ஹனுமான் திவ்ய ரூபத்தோடு சொல்லிட்டே இருக்காளா எப்படி ஸ்ரீவலி மூணு தடவை சித்தினா இது பிரிச்சா நமக்கு தோன்றுயம் பதினாயிரக்கணக்கா இந்த கோவில் வச்சு ஹனுமான் திவ்ய ரூபத்தோட கண்டேன் செய்தே கண்டேன் செய்தேன்னு திருஷ்டா திருஷ்டா திருஷ்டா அதுக்காகத்தான் காட்டான்னு வடி வச்சுட்டே இருக்காள் வறுமனே சுவாமிக்கு அதுல ஒரு பரமானந்தம் அப்படி ஆனந்தகனமான மூர்த்தி சுவாமி சந்தோஷப்பட்டது தேவியை கண்டே சொந்திக்கப்பட்ட சந்தோஷத்துக்கு வீடில்லு வால்மீக்கு சொல்லியிருக்காரு கிருஷ்ணந்தா கண்டத்துல அதுனாக இங்க ராமனத்துல வரவாளுக்கெல்லாம் மங்களம் க்ஷேமம் ராமன் பயரிட்டாளாம் ஜேஷம் ராமம் மகாத்மான பிள்ளைக்குரதேரிட்டா பதினான்கு வருஷம் ராமராஜ்யத்தை சுமக்க போறான் கைகியனுடைய புத்திரனுக்கு பரதன் பேரிட்டாளா பரதங்கிறதுக்கு சொமையை தூக்குறவன் என்று அர்த்தம் ராமராஜ்யத்தை பதினான்கு வருஷம் சுமக்க போறான் பாதுகான் நியஸ்த ராஜ்யன பத்து அண்ணா ராஜ்யத்துல இருந்த கோஷத்தை நான் விருத்தி பண்ணிருக்கேன்னு சொல்ல போறான் பரதன் பதினாலு வருஷத்துல பத்து மடங்கா விருதி பண்ணிருக்காளா அப்படிப்பட்ட உத்தம பக்தனுக்கு பரதன் பேரிட்டாளா வசிஷ்டர் ஞானி சுமித்ரனுடைய மூத்த பிள்ளைக்கு லட்சுமணன் பேரிட்டாளா சௌமித்ரி லட்சுமணன்னா லட்சுமணோ லட்சுமி சம்பன்ன ஸ்ரீசமிருத்தி யாரிடத்துல இருக்கோ அவனுக்கு லட்சுமணன் பெயரா ஒரு குடும்பத்தில் அஞ்சாறு அணு நம்பிகள் இருப்பாள் ஒருத்தனுக்கு பண யோகம் இருக்கும் ஒருத்தனுக்கு தானிய யோகம் இருக்கும் கீர்த்தி யோகம் இருக்கும் ஒருத்தனுக்கு சந்ததி யோகம் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து அப்படியே அழகா ஒத்துமையா இருந்தாலேயான எல்லா பாக்யமும் ஒரு ஆத்திலேயே பார்க்கலாம் ஆனா பாகம் பண்ணிக்கணுமா வாண்டாமான்னு ரிஷிகள் விசாரித்தாள் பண்ணிக்கணும்னு கிடைசிலே ஏன் விபாகே தர்ம வத்தி பாகம் பண்ணிண்டா தர்ம வத்தியா ஸ்ரீராமநவியன்னைக்கு அஞ்சாறு பேர் அண்ணன் தம்பிகள் அஞ்சாறு உங்களா தனியா கட்டிட்டு இருந்தா ஆறாத்திரையும் பானகம் கரைச்சி நீர்மூர் கரைச்சி சுண்டல் பண்ணி நேவேதனம் பண்ணுவாள் எல்லாரும் ஒரே ஆற்றுல இருந்தா ஒரு ஆற்றுகான் நடக்கும் ஆறுஹா தேங்காய் உடைப்பாள உடைக்க மாட்டாள் நவராத்திரியில அஞ்சாறு அண்ணன் தம்பிளாத்திலையும் அர்ச்சனை நடக்கும் சுமங்கலிகள் சாப்பிடுவார் சித்துக்கள் சந்தோஷப்படுவாளா ரிஷிகள் எல்லாம் பண்ணி பாகம் பண்ணிக்கணும் அதை சண்ட பண்ணிக்கணும் புத்துமையோடு அன்போடு பண்ணிக்கணும்னு சொல்லி சொன்னார் அதுதான் அழகு என்று சொன்னால் லட்சுமணன் ஸ்ரீசமிருத்தி உள்ளவன் அர்த்தம் லட்சுமணன் ஸ்ரீசமிருத்தி சுவாமி லட்சுமணன் இல்லாம ஒரு காரியத்திலும் போறதில்லை அப்படி ஏதாவது போனா சுவாமிக்கு ஏதாவது சிரமம் வந்து வருது லட்சுமணன் இல்லாம மதத்தடவு பட்டாபிஷேகத்துக்கு போனார் தேதி மாறி போச்சு மாரீசன் மான் வசம் பூண்டு வந்த போது விரைட்டிங்கிட்டு போனார் லட்சுமணன் எல்லாமே சுவாமிக்கு பெரும் கவலை வந்துரு பகவானுக்கு லட்சுமணன் கூட இருந்தா தான் ஸ்ரேய் அதனால ஒரு நிமிஷம் கூட விட்டு பிரிவதே இல்லையா லட்சுமண விட்டி அதனால லட்சுமணன் பேரிட்டாளாம் வசிஷ்டன் நாலாவது பிள்ளைக்கு பேரிட்டாளாம் சத்ரு நாய் இந்த வெளியில சத்ரு இல்ல வெளியில இருக்கிற சத்ரு பக்கத்தாதுக்காரன் நமக்கு வேண்டாதவனா இருந்தா அந்த சத்ரவமான பாவத்தை சுலோகமா போக்கின்னுலாம் நமக்கு பிடிக்கல அவங்ககிட்ட ஏன்னா அந்த வீட்டை வச்சுட்டு வேற ஊர்ல வீடுவாயின்னுலாம் இல்ல அவனுக்கு ஏதாவது ஜொரந்தரை வந்து அவன் போனாலும் போயிடலாம் சண்டை நின்று போயிடும் இந்த உள்ள இருக்கிற சத்ருக்கானே காமக்ரோகாதிகள் இவன் எந்த ஊருக்கு போனாலும் வருவான் ஹிருஷிகேஷம் போனாலும் வருவான் காசிக்கு போனாலும் வருவான் காமக்ரோக லோகமோக மதமாஸ்ததி என்கிற ஆறு சத்ரு இந்த ஆறு சத்ருவையும் ஜெயிச்சவனாம் சத்ருக்கு அதனால நேதித்தாழாம் சத்ருனோ நியசத்ருன சொன்னார் நியசத்ருவான ராதாதிகளை பொன்னவனாம் வசிஷ்டீ பரமபீதால் குழந்தைகள் ரொம்ப அன்போடு கூட இருந்தால் அந்த வைகோத்தெல்லாம் போய் வர்ணித்தார் வால்மீகி குழந்தைகளுக்கு உபநேயமாச்சு காயத்ரி ஜபிச்சால் ஜெயபதம் காயத்ரி ஜபிச்சால் காயத்ரி ஜபிச்சால் சொல்லுவார் என்ன காயத்திரிக்கு மேல மந்திரம் இல்லை ரொம்ப உயர்ந்த மந்திரம் அது அதை ஜபிக்க ஜபிக்க பவர் ஏறிக்கிட்டே இருக்கு ஏதாவது கவலை கட்டு இருந்தா காயத்தி ஆயிரத்தட்ட ஆவர்த்தி பண்ணிவிட்டா கவலை நீங்கி போயிடும் ஏதாவது கடனுடன் கஷ்டம் வந்தது ஏன்னா ஆயிரத்தட்ட ஆவர்த்தி வெள்ள தாமரைப்பூ அக்னியில பண்ணினா காயத்ரி சொல்லி கவலை எல்லாம் நீங்கி போயிடும் கடன் எல்லாம் போயிடும் மகாலட்சுமி ஆட்டுக்கு வந்து நத்திரம் பண்ணுவள் அத்தனை உஷத்தியான மந்திரம் காயத்ரி அத ரொம்ப பேர்கள் மறந்து விட்டு பாக்கி என்னெல்லாமோ பண்றாள் மறக்கவே விடாது அம்மாவையும் மறக்கப்படாது காயத்ரி பரவ மந்திரா நமாதும் தெய்வத்தம் பரம் காயத்ரிக்கு மந்திரம் இல்லை அம்மாவுக்கு மேல்பட்ட தெய்வம் இல்லை அதனாலதான் காயத்ரியும் நூத்தராம் ஜபியதுன்னு ரிஷிகள் சொன்னதுக்கு பதிலும் மந்திரங்களை உபதேசம் பண்ணிட்டா கூட காயத்ரி எவ்வளவு ஜபிக்கிறியோ அதுக்கு அடக்கமா தான் இருக்கணும் பாக்கி மந்திரம் காயத்ரி நூறாவர்த்தி ஜபிச்சு விட்டு பாக்கி மந்திரத்தை முன்னூறாவட்டி ஜபிக்கப்படாது காயத்ரி நூறாவட்டி ஜபிச்சா பாக்கி மந்திரத்தை எட்டாவது அதுக்கு அடக்கமா தான் இருக்கணும் அம்மாக்கு தான் பெருமை இருக்கணும் ஆத்துல அது மாதிரி அப்படிப்பட்ட காயத்ரி ஜபிச்சுப்பதற்காக உபநயனங்கள் எல்லாம் பண்ணினாள் வேதங்களை அபியசிச்சாலாம் நாலு பேரிலும் சொற்கள் அதை ராமலட்சும பரதாத்தியம் தெரியாது ராமாதிகள் அது மட்டுமல்ல சர்வே லோகித்தேரத உலகத்துக்கு நன்மை பண்ணுவதற்காகவே ஈடுபட்டார்களா உலகத்தினுடைய கட்சேமத்தை யாரு கோளோ அவசந்தவாள் இந்த நவாகத்துக்கு என்ன பெருமை சங்கல்பம் பண்ணிண்டா உலகம் முழுக்க நல்லா இருக்கணும் சங்கல்பம் திருப்பியால் வந்து நடக்குமா சங்கல்பம் பண்ணிக்க ஒரு பாக்யம் கிடைக்குமா நவாகம் ஆத்துல பண்ணி படலாம் ராமக்ஷேத்திரத்திலே நீங்க வா நம்புத்ரி பரமேஸ்வரன் நம்புத்திரி சொல்லிட்டு இருந்தாள் ஸ்லோகம் அஸ்தி தீவிரா நதி தீரே திவ்யமங்கல மந்திரம்னு இந்த கஷேர மகாத்மத்தில் திவ்ய மங்கள மந்திரம் இந்த கோயிலை கண்ணால பார்த்தாலே மங்களம் மங்களார மங்களம் இருந்தாள் இந்த கஷேத்திர மகாத்மத்தில் அஸ்தி தீவிர மங்கள மந்திரம் சாமான்யமான மங்களத்தை கோவில் இல்லையுது மகாபாகியத்தை கொடுக்கக்கூடிய கோவில் இங்க வந்து நவாகம் நடத்தி இதுல சிரவணம் பண்ணி ஒரு ஸ்லோகம் பாராயணம் கிடைக்க முடியுமா கிடைக்குமா இங்க வந்து ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை அனுசந்தானம் பண்றதுன்னா எத்தனையோ புண்ணியம் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு தீவிரமான சங்கல்பத்தோட புண்ணியத்தை சம்பாதிக்கணுமாம் கலியிலே மந்தா சுமந்தமதயா மந்தபாக்ருதாக நித்யாக்னிஹோத்ரிகளான சவுனகாதிகள் ஆஸ்திகாலுக்கு கூட ஏதாவது அடைஞ்சல் வருமா உபத்ருதாக விட்டாம பண்ணுமா அதை உதிர்நீச்சம் போட்டுதான் கேக்கணும்டா எத்தனையும் அடைஞ்சல் வரும் அத்தனைக்கும் பயப்படாமத்தான் பண்ணணும் ராமன் ரட்சிப்பாள் அப்படி பண்ணணும்னு சொன்னால் சவுனகாதி மகர்ஷி எல்லாம் புத்தியோ குறைச்சல் பாக்கியமோ குறைச்சல் உபதிரவமோ அதிகம் ஆயுஷோ குறைச்சல் இதுல நாம் புண்ணியத்தை சம்பாதிச்சு வேண்டாமா ஒரு நிமிஷம் ஆயுஷ் கூட கிடைக்குமா கையெழுத்து போட ஆரம்பிச்சு ரெண்டு இழுத்து போடுறதுக்கு இட்டுறாள் அப்புறம் நாயுடு நாயக்கர்னா சொல்லுவாள் அப்புறம் உடனே பணம் தூக்கும்பாள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறவன் ராமனை பஜிக்காமல் இருக்கலாமா ராமனை ஆராதிக்காமல் இருக்கலாமா ராமனை ஆராதிக்கணும் ராம சரித்திரம் காக்கணும் கலீல ராமச்சரித்திர சிரவணத்துக்குடான புண்ணியமே இல்லேன்னுட்டாள் சிவபுராணத்துல போய் சொல்றாள் உமாமகேஸ்வர சம்பாதத்தை அதை நம்பித்தான் தர்மபுத்திர நடத்தி கஷ்டங்கள்லாம் நீங்கி பட்டாபிஷேகத்தின தன்று ராம விக்கிரகத்தை வச்சு பட்டாபிஷேகம் முன்னாளாம் கற்பூர ஆர்த்தி பண்ற போது பார்த்தா கீழே உட்காந்துருக்க பரமாத்மா கோபாலன் உட்காந்துருக்க ராம விக்கிரகத்தை காணும் உடனே எல்லாரும் போய் பார்க்கிறா பார்த்தா உடனே சுவாமி எங்க ராமனா இருக்காள் இப்படி பகவான் ராமனன் நானும் ஒன்று ஒன்று காட்சினாலாம் தர்மபுத்தருடைய நவாகத்திலே தர்மபுத்திர்தான் இந்த நவாகக் பண்ணி ராஜ்ய லாபத்தை அடைஞ்சி சத்ருஜயத்தை அடைஞ்சி பரமக்ஷேமத்தை அடைஞ்சாள் மார்க்கண்டே சுவாமி வந்து பண்ணி வச்சாளாம் அந்த அந்த ரீதியிலிருந்தா அப்புறம் வந்து அகஸ்தியர் உபதேசம் பண்ண கிரமப்படி இப்பவும் இன்னைக்கு நவாகம் நடந்துட்டு இருக்கு ஸ்தாபனம் பிரதிமா பூஜை பாராயணம் அந்த என்னென்ன கிரமங்கள் சொல்லியிருக்கோ வேத பாராயணம் எல்லாம் அதுக்கு அங்கமாய் ரொம்ப விதிவத்தாக நடக்குறது இருக்கு வேதம் சுக்ர எதிர்வேதம் எதிர்வேதம் எல்லா வேதமும் நடக்குதுல வந்து பண்ணனும்னா அது ஏதோ சந்திம் உபரிஷத்து ஆச்சாரியால் சொன்னால் எல்லா காரியம் பண்ணினா மூணு நன்னா இருக்கு அந்த குடும்பத்திலே இது பாஷ்யத்துல உபரிஷத் பாஷ்யத்துல நல்ல பிதா நல்ல இந்த மூணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ இந்த மூணும் இருந்தா தான் தீவிரா நதி தீரத்தில ராமனுடைய நடக்கிறது கருணாசமுத்திரம் ராமன் தாதாரம் கசியகோவனே ரட்சிக்கிற தெய்வம் ராமனை தவிர இன்னொன்னு உண்டாங்கிறார் அப்படிப்பட்ட மூர்த்தி ராமன் அந்த பிரபு லக்ஷணாதிகளோடு கூட வேதவித்துக்களாய் லோகஹிதய ரதாலாய் திவ்யஜான சம்பளாய் அனந்த கல்யாண குணநிலையர்களாக இருந்தாள்னு சொல்லிவிட்டு மேல சீதா கல்யாணம் சொல்வதற்காக வால்மீகி அந்த நிச்சயத்தை கவலை எல்லாம் நீங்குறது கஷ்டங்கள் எல்லாம் போறது பம்பாய் முதல இடங்கள் போற ஒரு மண்டலம் அங்க போய் வசிச்சோம் பகவத்குணம் காட்டேன் எனக்கு போன வேலை திரும்பி வந்தது ப்ரமோஷன் கிடைச்சது கஷ்டம் நீங்கிச்சுது து நாளைக்குழுபத்தோடனிட்டு சப்து சொல்லிட்டு போற பிரத்யம் ராமன் மனப்பூர்வமா விசுவாசத்தோடு இருக்கிறது சப்தாக நடந்தது கோகர்ணன் சுங்கபத்ரா நதி கோகர்ணன் அவன் தம்பி துர்மரணமா போனதுக்காக பண்ணினான் ஏழாவது நாள் திவ்ய விமானத்தில் ஏறிண்டு போனான் அந்த ஊர்காரா மூக்கு ஏழு நாளா கேக்குறா அவன் துர்மரணத்தை அடைஞ்சவும் விமானத்துல அங்கிருந்து கோகர் நமஸ்காரம் பண்ணி உங்களால எனக்கு சத்தியத்துக்கு கிடைச்சது வைகுண்டம் போறேன் ஊர்காரா பார்த்து ஆச்சரியப்பட்டால் அவன் வைகுண்டம் போறதே உடனே கோகர்ண்கிற பிராமணன் நமஸ்காரம் பண்ணி இப்படி உன் தம்பி கரையேறிவிட்டான் நாங்களும் ஏழு நாளா கேக்குறமே நாங்க கரையேறலையே எங்களுக்கு விமானம் இல்லையே வரும் உங்களுக்கும் பின்னாடி ஒரு நாளைக்கு நாள் இப்பவே வரலாள் அவன் காட்டா போல நீங்க கேட்கலான் அவன் எப்படி காட்டான் கதையை நெரிச்சு விட்டேனே நெரிச்சு விட்டேனே நான் அப்படி அவன் கவலைப்பட்டான் நீங்கள்லாம் நான் கதை நிறுத்தலையே நிறுத்தலையேன்னு கவலைப்பட்ட வித்தியாசம் அம்மா நிறுத்த மாட்டேங்கிறாரே நாடியேன்னு நினைச்சாங்க ஊக்காரங்களா போக்குற அந்த சுங்கபத்ராந்தி தீரத்தில் இருந்தவன் அவன் வந்து நெருச்சு விட்டாளே நடிச்சு அவனுடைய வேகம் மனோவேகம் அப்படி என் காசிக்கு எப்ப போய் சேரலாம்னா உத்தமாட்டு வண்டி இல்லையா மோட்டார் கார் இல்லையா பிளெயின் இல்லையா ரயில் இல்லையா டிக்கெட் வாங்கிட்டா டிக்கெட் வாங்காமலா எப்படி போறேன் அதான் சொல்லணும் முத்தமாட்டு வண்டியில போனாக்க அப்தபூர்ஜிக்கு ஷெஷ்டிபூர்ஜிக்கு போய் சேரலாம் ஆகினால என்னைக்கு பரப்படுறேன் சாகசனம் என்ன இதை என்ன சொல்லணும் அது மாதிரி நம்ம மனோவேகத்துக்கு தகுந்தபடி அனுகிரகம் பண்ணும் வேதம் சொல்லி சொல்லி வாஸ்தவமா பகவானை தாடுற மனசு எப்படி துடிக்கும் நல்ல ஜாதி பசுமாட்டுக்கு பத்து ரூபாய்க்கு தீனி வச்சு ஒடியற் காலம் அஞ்சு மணிக்கு எடையும் கறக்க வேண்டிய சமயத்துக்கு வரலைன்னா மடியில விறுவிறுப்பு வந்து அந்த கண்ணுக்காக எப்படி குதிக்குமா அப்படி தவிப்பாளா சுவாமி தாடுறவாளுடைய மனம் அப்படி தவிக்குமா அது மாதிரியான முறையில் இருக்குங்கிறாள் நம்பத்தீன் ஜீஷமி இந்த மந்திரம் எல்லா வேதத்திலையும் இருக்கு ரிக்வேதத்திலிருக்கு எஜுர்வேதத்திலிருக்கு சாமுவேதத்தில் இருக்கு அதரோண வேதத்தில் இருக்கு தெய்வத்தை தேடுறதுக்கு வை சொல்லி கொடுக்குற மந்திரமோ இல்லையோ அது எல்லாத்திலையும் இருக்க வேண்டாமோ சுமங்கதின்னு சொன்னா மஞ்சள் பூங்குமோ எப்படி எல்லாத்தையும் ஒரே ரீதியில இருக்கும் எல்லா வேதத்திலயும் வேகப்படுமா அந்த கறக்க வேண்டிய சந்தர்ப்பத்துக்கு அடையம் விறுவிறுப்பினால கன்றுக்கு எப்படி பறக்குமோ அப்படி சுவாமிய தேட பறக்குமாம் மனசுடைய மனசு அத போய் அப்படி போய் சொல்றாள் நாம் எவ்வளவு நம்பிக்கையோட விசுவாசத்தோட கேட்கறோமோ அத்தனைக்கு எத்தனை பலமாம் அதுன்னு ஆரம்பிச்சாள் பரம மங்கலத்தை கொடுக்கிற சரிதா கல்யாண சரித்திரம் தசரசன்னா ராஜாள் முனிஸ்தூச்சி ராஜானம் ஏன்னா அந்த குழந்தைகளுடைய கல்யாணத்தைப் பத்தி சபகூட்டி கவலப்பட்டாரு ராமாதிகளுடைய கல்யாணத்துக்கு கவலப்பட்டாளா சபா வசிஷ்டாதிகளான உபாத்தியாயர்களுடனும் பந்துக்களுடனும் யோசனை மணி நாளாம் ஏழாவது மெத்த மேல சபகூட்டி என்னதுக்கு அப்படி சபகூட்டி கவலப்பட்டான் தர்மாத்மான் காமாத்மாவா இருந்தால் அறியாவது ஐஷன் தடுவர் தர்மாத்மாவாகினாலே சத்குலத்திலிருந்து வரணும் நல்ல கன்னிகையா தர்மத்துக்கு அனுகூலமான பெண்ணாவரணமே கவலைப்பட்டாளா அப்படி சிந்திக்கின்றிருக்கிற மத்தியில ஒரு மகாபுருஷாள் வந்தாளா கல்யாணத்தை பத்தி பேசுற போது சாதுக்கள் வந்தாலே அதுவே ஒரு பெரிய சுபசூச்சனம் மகாதேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனி வந்து பரபரப்பா பேசினாரா ஏன்னார் ராஜாவ தரிசனம் பண்ணணும் வேகம் இருக்கு காவக்காரர்கள் ஆயிரக்கணக்கான சூரியர்கள் காவல் அரமணவாக ஏழாவது ராமலட்சும பரத குடும்பத்தில் நல்ல கண்ணிக்கை இருக்கு நமக்கு இந்த சந்தர்ப்பத்தில் மகர்ஷி வாசல்ல வந்து சீக்கிரம்னு கத்தினாரா உடனே வேலைக்கார மேல ராஜா சபை சிந்திச்சு கல்யாணத்தை பத்தி முல்ல அவர் பயப்படுகிறார் அவர் கத்திரியிலா இருந்து பிராமணன் ஆனவர் காயத்ரி கண்டுபிடிச்ச ரிஷியவர் அவர் ஒரு ஆட்சியாத்தா போய் சொல்லுங்கள் போய் சொல்லுடா தெரியுங்கிறார் சீக்கிரமா சுதம் சொல்லுங்கள் சொல்றீங்களே என்ன சொல்றதுன்னு காட்டார்கள் மாம்கிறாரா என்ன சொல்லுங்கிறாரா எத்தனை அவருக்கு வேகம் இருக்கணும் பாருங்களோ என்னின் உத்தர் உண்டா யார் என்று சொல்வது என்னால் கௌசிகம் பிராப்தம் நாராம் யார் வந்திருக்கான்னு சொல்றது என்னால் கோத்திரத்துல பிறந்தவன் சொல்லுன்னா குஷிக கோத்திரக்காரால் கௌசிகோத்ரகாரால் ஜெகத்திலே முக்கா வாசி கௌசிகோத்திரம் அப்படி இருக்கிற போது என்னன்னு சொல்றது நாள் காதிக சுத்தம் நாராம் காதியினுடைய பிள்ளை நாரான் காதிக்கு ஒரு பிள்ளைதான் அது விஸ்வாமித்ரன் தான் ஜெகத்து முழுக்க தெரியும் காதிக்கு ஏழாவது எல்லாரும் என்னத்துக்கு போனான் நாள் ஒத்தன் போய் பாக்கி பேர் நின்னா ஏண்டா நீங்களா நின்றுன்னு அவனை சபிச்சு போடுவான் கல்லா போயிடுன்னா போயிடுன்னு அதுக்காக இப்படி என்னத்துக்கு சொல்லணும் சீக்கிரம் ஆக்யாத்தா மாம் அழகா நான் விஸ்வாமித்திரம் வந்திருக்கேன் போய் சொல்லுங்கள் சொன்னா போறாத அவருக்கு ஒரு அவசரம் அதுக்காக அப்படி பரபரப்புல பேசுற இந்த அவசரத்துல பேசுறவன் அப்படிலாம் பேசப்படுவன் திருச்சூர் ஸ்டேஷன்ல கொச்சின் எக்ஸ்பிரஸ் வந்து இருக்கு மெட்ராஸ் போகிறதுக்கு ரயில் வந்ததுக்கு அப்புறம் இவன் போய் டாக்ஸியில் இறங்குவான் கூறுவா டிக்கெட்டை கொடுத்தோம் டிக்கெட் கொடுங்க எந்த ஊர் கையான்னு காப்பான் அவன் உள்ள இருந்து திருச்சூர் மண் திருச்சூர் மண் நீந்தூர்ல இருக்கீன்னு அவன் காப்பான் ஓஹோ அம்மன் அவனுக்கு ஊர் சொல்ல தெரியாது அம்மா அவனுக்கு சென்ட்ரல் சொல்ல வராது வாயில திருச்சூர் மண் சோறு நூறு மண் ஏழருவன் ஊதி என்ன இவருக்கு அவசரம் வேகம் என்ன இந்த சீதா கல்யாணத்தை வசிஷ்டர் மணி தான் போய் பண்ணி வைக்கணும் அந்த புண்ணியம் தனக்கு என்னத்துக்கு அந்த புண்ணியத்தை எதிர்பார்த்தார் ராமனுடைய வம்சத்திலே முன்பு ஹரிச்சந்திரன் ஒரு புண்ணியபுருஷன் அவனையும் அவன் மனைவியும் பிரிச்சு வச்சு அது ஒரு பெரிய தப்பு தம்பதிகளை பிரிச்சு வைக்கிறது பெரிய பாபமா அது கீடான பாபமே இல்லை ஹரிச்சந்திரன் ரொம்ப புண்ணியாத்மன அவனையும் மனைவியும் பிரிச்சாள் சத்தியசந்தனவன் அந்த வம்சத்துல பிறக்கணும்னு சுவாமி ஆசைப்பட்டு ரங்கநாதன் வரதராஜன் ராமாவதாரம் பண்ணினாள் சத்தியம் பேசின குடும்பத்தில் பிறக்கணும்னு அதற்காகத்தான் பிதாவை சத்தியசந்தனாக பண்ண பதினான்கு வருஷம் தண்டகைக்கு தீரனாக வந்தாள் இரபராதி ஹரிச்சந்திரன் தேவலோகத்திலே இந்திரனும் இந்திராணியும் சபையில இருந்து பிரம்ம ரிஷிகளை எல்லாம் பூலோகத்திலே தெரிவித்தாள் என்ன மகான்களை தரிசனம் பண்ணினாலே புண்ணியமனம் கங்கா பாபம் சசி தாபம் தைன்யம் கல்பதனு தசார்னா ரிஷிகள் கங்கையில போனா பாபம் போகும் சந்திரனை பார்த்தா உடம்புல இருக்கிற தாபம் போகும் கற்பக வருஷத்தடியில போன ஏழ்மை போயிடும் பொருளை கொடுக்கும் மகான்கள் என்ன பண்ணுவான் போக்குவாள் தாபத்தையும் ஏழ்மையும் போக்குவாளாச்சி மகாத்மனா மகான்களுடைய சங்கம் கிடைச்சு விடுத்தையானா அது என்ன பண்ணும் ஏழ்மையை போக்கிவிடும் மகாலட்சுமி ஆத்திரம் இருக்கும்படியா பண்ணிவிடுவாள் மனதில் எத்தனை தாபம் இருந்தாலும் போயிடும் எத்தனை பாபம் குவிஞ்சு இருந்தாலும் அவா ஜபிக்கிற ஜபம் அவ ஆராதிக்கிற ஆரான ஆத்துல இருக்கிற பாவங்கள்லாம் போயிடுமா அதனாலதான் மகான்களை ஆற்றுல காலடி வைங்கோ காலட முளை சம்பாரம் சாப்பிடுவோம் கெஞ்சுவது அந்த காலடம் ஜலம் இருக்கிற மட்டும் பிதக்கள் அமிர்தத்தை சாப்பிடுவாள்னா யாஜ்ஜிவர்களுக்கு முதலிய மகர்ஷிகள் எல்லாம் புஷ்கே சங்கம் தாபத்தான் புகைச்சுவிடும் விஸ்வாமித்தர் வந்தார் அவர் வந்த காரணத்தை சொல்றதுக்காக ஹரிஷ் சந்திர சரித்திரத்தை ரகசியம் அதுக்குள்ள போற விட்டுருக்காள் பொதுவா ஒரு லிஸ்ட் கொடுக்குறார் ராமாயணத்துல என்னென்ன இருக்குன்னு தாந்த விவாமித்ர சமாகமே என்ன விஸ்வாமித்ர வந்தார்னு சொல்ற இடத்துல பல விசித்திரமான கதைகள்லாம் இருக்காங்க என்ன இதையும் மனசுல விசின்னா சொல்லியிருக்கார் வால்மீகிக்கு இந்த லிஸ்ட் கொடுக்கற போது இந்த பஸ்தத்துல இருக்குன்னு சொல்ற போது சொல்லிருக்காரு முன்னாடியே தேவேந்திரன் மகான்களை தரிசனம் பண்ணனும்னு இந்திராணியோட கூட ஆசைப்பட்டு பிரம்ம ரிஷிகள் எல்லாம் வசிஷ்ட மாமதேவாதிகள் விஸ்வாமித்ராதிகள் போயிருந்தார் பெரிய கோஷ்டி அவளை பார்த்துட்டா வேற நியமே வேண்டியது இல்லையா மகத் சந்தர்ஷனை பிராப்தே சமஸ்தான் மகான்கள் வந்துட்டா நியமங்கள் எல்லாத்தையும் குறைச்சிக்கலாமா அவளுக்கு சிசுருஷம் பண்ணினா போறோம் அவளுடைய பக்கத்தில் இருந்தா போறோம்னு இந்திரன் இந்திராணி சந்தோஷப்பட்டு பெரிய கோஷ்டிலே எல்லாரையும் பார்த்து திருப்திப்பட்டு பூரோகத்திலிருந்து நீங்க இத்தனை பெரியவாள் வந்திருக்கீங்களே சத்தியம் பேசுறதுன்னு விரதம் வச்சுடாள் ஆறாவது உண்டான்னு காட்டாள் ஒத்துரும் சொல்லவே இல்லை இப்போ இந்த நாளா இருந்தா எல்லாரும் எழுந்திருந்து நான் சத்தியம் தான் பேசுறேன்னு துணிச்சலா சொல்லிவிடுவான் இதுவே அசத்தியம் இவன் சொல்றது அந்த நாளில் சத்தியம் நடமாடின காலம் அது தேவதை ஒத்து சொல்ல ஒத்துண் சொல்லாத போது வசிஷ்டர் எழுந்திருந்து ரகசியமா இந்திரனுடைய காதல போய் என்னுடைய சிஷியம் ஹரிஷ்சந்திரன் அவன் கர்ப்பத்திலிருந்து திறந்தது முதல் பொய் சொன்னதில்லை சத்தியம் தான் பேசுறது வழக்கம் சொன்னாள் இது பக்கத்திலிருந்து இந்திராணி காதல விழல்ல இந்திரன் காதல் மட்டும்தான் விழுந்திருக்கு எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்து இருந்தார் விஸ்வாமித் வசிஷ்டர் சொன்னது போயில்ல அவர் சொன்னது தப்பு அல்ல வசிஷ்டருடனே அவரை கூப்பிட்டு எனக்கு தெரியாது நீர் எது சொல்லி இருந்தாலும் தப்பு அதுகளுக்கு இருக்கிற காமக்ரோசத்தை பார்த்தா அடையப்பா நாமெல்லாம் தேவையில்லை வேகம் இல்ல இங்க குறைச்சலா தான் எது சொல்லியிருந்தாலும் தப்பு காதல விழி சொன்னார் உடனே வசிஷ்டர் சொன்னார் நான் விஷயத்தை சொல்றேன் என்ன சொல்லும் ஹரிஷ்சந்திரன் ஜென்ம பிரபு பொய் சொன்னதில்ல சத்தியம் பேசுறான்னு சொன்னேன் அத நீங்களும் அங்கீகரிப்பேன் உமது உடனே உத்துரு கொத்தர் விவாதம் அவன் பொய் சொல்லிட்டு போனா கேனார் பொய் சொல்லிவிட்டா என் பிராமணியத்தை வசிஷ்டர் விஸ்வாமித்தர் அவன் பொய் சொல்லாம இருந்துட்டா என் போன நீரே வந்து கத்திரிச்சு விடும் இப்படி உத்துரு ஒரு பந்தயத்தை வச்சுண்டு ஊருக்கு போயிட்டால் இத போய் வசிஷ்டரோ விஸ்வாமித்தரோ ஹரிஷந்திர சொல்லுது தேவலோகத்தில் நடந்தது ஒன்பது ஹரிஷந்திர போன யாகம் போனா இல்லேன்னு சொல்லப்படாதான் இல்லேன்னு சொன்னா கோட்டானா ஒண்ணு சூரியனை ராத்திரியில அலையில் பகல்ல கண்ண மூடிக்கும் மகா பாப ஜென்மா போனார் விஸ்வாநர் ஹரிஷந்திரன் ஆசனம் கொடுத்து சரணத்தை அரம்பி பூஜை பண்ணி உட்காந்து என்ன வரும்னு காட்டார் அந்த தட்சிண முழுக்க ஒண்ணுதா இருக்கணும்னு ஆடா ஹரிஷந்திரன் இந்த புண்ணியம் எனக்கு கிடைக்கணும்னு நீங்க வந்த நான் என்ன பாக்கியம் பண்ணே இருக்கா இன்னொரு நமஸ்காரம் பண்றேன் இந்த புண்ணியத்தை எனக்கே கொடுத்த இல்லையு யாராவது சொல்லுவோன்னா என்ன தான் அவன் இப்படி கிடைச்சதே கிடைச்சதே நினைக்கிறவாள் கோட்டி உத்தரத்தான் இருப்பாள் எங்க இடத்துல அன்பா இருக்காள் நாங்க சந்தோஷப்படுறோம் அப்படி அது மட்டும் இல்ல அதெல்லாம் ஒரு பெரிய புண்ணியம் அப்படி சில குடும்பங்கள் புங்கத்தை எனக்கு வந்த பாக்கியம் ஹரிச்சந்திரன் சொன்னதே எவ்வளவு வயசான உட்காரணும் போறதோ அத்தனை உயரம் தங்க டாலர் வேணும் ஒரு கல்யாணத்துக்கு திருமங்கல்யம் காட்டணும் இப்படி சொன்னார் இவர் சொன்னவுடனே அதே மாதிரி பண்ணினான் கொண்டு குவிச்சு விட்டான் வீதியிலே எந்த ஆசிரமத்துக்கு இதை அனுப்புறதுன்னு அவர் யாகம் பண்றதுக்கு அனுப்புற செலவு போகும் ஆறாவது அது ஒரு புண்ணியபுருஷால முடியும் நாங்கள் எல்லாம் பரப்பிட்டு வரோம்னா எங்க வேறணும் என்ன சார்ஜி என்ன ஒண்ணுமே தெரியாது எங்களுக்குல்லாம் எத்தனையோ பேர் கூப்பிட்டு நாங்களே முன்னாடி கண்டு போட்டார் மூட்டைய மக்கணும் தூக்கிட்டு வரதும் எல்லாம் உண்டு எல்லாரும் நடத்தி போறாளா ஒரு கவலை இல்லாம ஒரு விசாரம் இல்லாம மைசூர் மகாராஜாக்காக பெரிய ஆள்கள் இல்லாமட்டு சௌகரியமா தூங்கிட்டு வந்தோம் அது சில புண்ணியபுருஷர்களுக்கு தான் முடியும் அவளை பத்தி சொல்லலைன்னா கிருத்தஜைக்கு ஹானி வரும் அதுக்காக தான் சொல்றோம் இல்லாம இப்போ அவட என்னத்துக்கு நம்ம பத்தி சொல்லணும்னு நினைப்பாங்க இது அவர்களுக்காக சொல்லல அது மாதிரி குணத்தை ஒவ்வொருத்தரும் சம்பாதிச்சுக்கணும் இது மாதிரி என்ன கிடைக்குமா ராம நவாகம் வந்து இங்க நடத்த ஒரு புண்ணியம் கிடைக்குமா இந்த புண்ணியத்தை கொள்ளையிட வேண்டாமான்னு தோணணும் ஒவ்வொருத்தருக்கும் இதே அடிச்சுட்டு போயிட்டு வந்து இந்த புண்ணியத்தை எல்லாரும் இதுல பங்கு போட்டுக்கணும்னு அப்படி தோணி அன்னதானம் எத்தனை அழகா நடத்துற ரொம்ப பெரிய முறையில அன்னதானம் நடக்குது பரவாயில்ல வந்து போஜனம் பண்ணிக்கணும் காலம்பர பாராயணம் ராத்திரி சிரவணம் திவ்யமான ராமதானம் எவ்வளவு அழகான முறைகளை ஏற்பாடு இந்த சந்தர்ப்பத்தை விடவேப்படாது இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது ராமனுடைய சன்னிசியில் நடக்கிறது போக்கி நவாகத்துக்கு சமானம் அவன் காலம் போது ஒரு நாளைக்கு பாராயணம் கேட்டு அயோத்தியா காண்டத்தை காட்டா நாளைக்கு அயோத்தியா காண்டம் துக்க பாராயணம் இன்னைக்கு அறுபத்தி சர்க்கம் ஆயிடுச்சு மேலே மேலே நாளைய தினம் பரத சபதங்கள்லாம் நாளை தினம்தான் பாதுகாப்பட்டு அபிஷேகம் அனுசூயம்மா பதிவிரதா தம்மன் சொல்ல போற அதோட முடிய போறது அதோட அயோத்தியா காண்டம் அது நாளைய தினம் எத்தனை துக்கம் குடும்பத்தில் இருந்தாலும் அதெல்லாம் போயிடுமா அயோத்தியா காண்டம் காட்ட அதுக்காக ராஜாஜி முதலிய மேதாவிகள்லாம் அயோத்தியா காண்டத்தை வர்றது இல்லை அது பரவ மங்கலத்தை கொடுக்கும்னு அப்படி வந்து கேட்கிறது அது திரமீர் வாழ் நடத்துற முறை எங்க நடத்தினாலும் அது ஒரு கிரமம் அது எப்படி எப்படி சொல்லிருக்கோ அந்த முறையில நடத்துறது அதுல சுருக்கம் பெருக்கம் அதெல்லாம் கிடையாது பெரிய முறையெல்லாம் நடத்துறது சீதா கல்யாணமும் சீதா கல்யாணத்தில் எப்படி நடத்தணும் அந்த அவருடைய எந்த ஆசிரமத்துக்கு அனுப்புறதுன்னு கேட்டார் இப்ப யாகலே பண்ற போது வாங்கிக்கிறேன் உங்களு தானம் மண்ணின பொருளை மட்டும் திரும்பி வாங்கப்படாது அதனை மாத்துல வச்சு ஆபத்து கண்ணிக்கையை தவிர அவளும் வந்துட்டு சீக்கிரம் பரபண்ணு வச்சுக்கிட்டு இருந்தா சேர்த்து வைக்கலாம் அதுவும் வந்து தப்பு தான் தானம் பண்ணின பசு மாட்டை மாத்திர பத்து அது ஸ்வரஸ்வரன் நிறைய கரக்க ஆரம்பிச்ச உடனே இந்த மாட்டை கொடுக்கறதான்னு தோணி போய்டும் அது புண்ணியாத்மாக்களா இருக்கிறவாள் அதுல என்ன கணக்கு என்ன நல்ல மாடாத்தான் இருக்கணும் அது சாட்சியா கொடுக்கணும்னு அப்படி நினைப்பாள் அது சில புண்ணியபுருஷர்களுக்கு அப்படி தோணும் எல்லாருக்கும் அப்படி தோணாது இந்த பெரியவர் சொல்ற போது நான் எடுத்து வச்சுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமே அந்த பௌன முழுக்க டாலரை முழுக்க எடுத்து உள்ள வச்சான் கொட்டி வச்சிருந்தான் நெல்லு கொட்டரா போல விஸ்வாமித்திர தன் தபத்தினாலே அவர் இதெல்லாம் ஆரம்பமே ஹரிச்சந்திரன் போய் சொல்றதுக்காக யானை உட்கார்ந்து நீ அம்ப வச்சு விடணும் அத்தனை உயரம் தங்க முதல்ல தரையனுட்டான் அப்புறம் மாட்டேன்னு சொல்லுவன பார்த்தார் கொடுத்துட்டான் தானம் பண்ணின பொருள உள்ள தன் தபோபலத்தினாலே ஹரிச்சந்திரனுடைய தேசத்துல மழை பெய்யாமல் பண்ணி வரி வாங்க முடியாமல் பண்ணி பணம் பண்ணி கடன் கொடுக்க ஆள் இல்லாம பண்ணி இந்த தானம் மண்ணின பணத்தை எடுத்து ஹரிச்சந்திரன் செலவழிக்க முடியாது பண்ணிவிட்டார் இது தானமணி விசத்து விஸ்வாமித்தருக்கு வட்டி போட்டு கொடுப்போம் வட்டி போட்டு கொடுப்போம் அதை சிலவிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படி திருப்பதி உண்டி போட்டத்தை எடுப்பான் சிலவன் முருவாயிரப்பனுக்கு உண்டி போட்டத்தை எடுப்பன் சில்ற மாத்திரைன்னு ஆரம்பிப்பான் அது கடைசியில என்னாகும் அதையே எடுக்க முடிய ஆயிடும் அது எடுக்கிறது வந்து கடைசியில குடும்பத்துக்கு ஹானிக்கே காரணம் தெய்வத்துக்குன்னு எடுத்து வச்சா தெய்வத்துக்கு தான் இருக்கணும் அது திருப்பியார் ராமனுக்குன்னு எடுத்து வச்சுட்டோ தான் இருக்கணும் அதை கொடுக்காம நாம அப்புறம் நாம அதை சாப்பிட்டா சரியாகாது அப்படி செலவழிக்க ஆரம்பிச்சுட்டான் எல்லா பணமும் ஆன பிறகு விஸ்வாமித்தன் அது ஞான திருஷ்டினால தெரிஞ்சு வந்து புதிச்சு நாளைக்கு யாகம் பண்ண போறேன் யாகம் பண்ண போறேன்னு சொன்னதே ஹரிஷந்திரன் பொய் சொல்லிவிடுவான்னு நினைச்சா நீர் போய் யாகத்தை ஆரம்பியும் பணத்தோட வரைந்து விடுவன் சிலவன்கிட்ட குறித்து வச்சிருப்போம் நீர் வச்சிருந்தோம் பொண்ணு கல்யாணம் பண்ற போது வாங்கிக்கிறேன்னு பேஷா தரையும் கல்யாணம் ஒரு வாரம் போய் சொல்ற போது அதுக்கு என்ன அப்படியே மாத்தி வச்சிருக்கேன் பொட்டியில பணமா நான் எடுத்துக்கிட்டு வரையும் சொல்லிட்டு வாழ்த்த போடுவாக இருக்க மாட்டான் போயம் செலவழிச்சா என்னத்தை செலவழிக்கலாம் கஷ்டம் வந்து உனக்கு பதினாயிரம் கஷ்டம் வரலாம் நீ செலவழிக்கலாமான்னு கேட்டார் வட்டியோட கொடுப்பதாக கணக்கெல்லாம் நாணயமா பண்ணேன்னு கேட்டார் இப்படி இல்ல அவர் கிராஸ் பண்ண ஆரம்பிச்சார் ஹரிஷ்சந்திரன் நமஸ்காரம் பண்ணி நீங்க என்ன சொல்றோ கேக்குறேன்னா ராஜ்ஜியத்தின் பெயர்ல எழுதி இத்தனை நாளாக நீ அனுபவிச்சதுக்காக நாள் மழை பெய்யாத ராஜ்யம் இத்தனை நாளாக நீ அனுபவிச்ச வட்டிக்கு தான் இது பொறுமுன்னு எழுதி வைக்க சொன்னார் இழுதி வாங்கின்ற பிறகு நீ முதல் கொடுக்கணும் அதுக்கு ஒரு பத்திரம் எழுதினார் எழுதின எழுதுற போது கடுக்காட்டம் காலாவதி எத்தனை நாள்ல கொடுக்கணும் நீ முப்பது நாளில் கொடுக்கணும் நாள் ஏட்டையும் எழுத்தாணியும் கீழே வச்சுட்டு கருணாநிதைன்னு போய் நமஸ்காரம் பண்ணி ஹரிஷந்தன் அவர் சிம்மாசனத்துக்கு உட்காந்து விட்டாரு என்னமோ அப்பா தேடி வச்ச சொத்து மாதிரி வேற உட்கார்ந்து விட்டார் கருணாநிசேன் முப்பது நாள் கடி சொன்னே நாளைக்கே கொடுக்கணும்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன் இப்படி கருணாமூர்த்தியா இருக்கலாம் நமஸ்காரம் பண்ண போட்டு ஆச்சு கழுவிட்டு போட்டு கொடுத்தான் நீ ஆண்ட பூமியில இருக்கப்படாதுன்னு சொன்னார் இல்லேன்னா எங்க போறீங்க அப்புறம் அவர் தான் இருக்கப்படாதுன்னா இல்ல அதுக்கப்புறம் எங்க போனா என்ன காசிக்கு போறேன் காசி மட்டும் பூமி இல்லையோன்னு பூமியை விட்டு ஒரு நெல்லுமுறை காசி தனியா தொங்குதுதான் பூஸ்பரிசம் இல்லாம இந்த ரகசியத்தை எங்கடா திருடா தெரிஞ்சேன்னு கேட்டார் மகாத்மாக்களான மகர்ஷிகள் தர்மம் சொல்ற போது கேட்டிருக்கேன் சொன்னாள் ஆனால் தர்மம் சொல்லுவாள் தர்மத்தை காதால கேட்டு ஸ்திரீகளெல்லாம் அனுஷ்டிப்பாள் குழந்தைகள் எல்லாம் அனுஷ்டிப்பாள் அதனாலும் தர்மமோ பகவானோ இவாளை பத்தி பேசுற போது கேட்கறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டான் ஏனால் ரொம்ப புண்ணியம் இருந்தா தானே கிட்ட வருவன் இல்லாம வர விட்டுமுலைக்கு ரொம்ப மகத்தான புண்ணியம் இருக்கணும்னு உப்ப கேட்க தர்ம அப்படியே உள்ள போய் பதிஞ்சு இந்த ஜென்மாவில நடத்தலைனா அடுத்த ஜென்மாவிலேயாவது நடத்த முடியா பண்ணும் சில புண்ணிய பொருட்கள் திடீர்னு அழகா காரணம் ஜென்மாந்திரத்துல சவணம் பண்ணின புண்ணியம் அது ஒன்னும் சந்தேகமே இல்லை தர்மம் கேட்டுருக்கேன்னு சொன்னான் ஹரிஷ்சந்திரன் போயிட்டு வரேன் வாசல்ல போனவன கூப்பிட சொன்னார் அபசமா கூப்பிட்டான் என்னடா மேல உருமாதையும் திருமாதையும் அதெல்லாம் கழிச்சி போய் நான் வரவு வச்சுக்கிறேன் நமஸ்காரம் பண்ணி கொடுத்துட்டு போனான் இரண்டாவது முறையும் கூப்பிட்டார் வாசல்ல போனதே அரமண வாசப்படி போனதே உன் பத்திரிக்கை கழுத்துல நகையெல்லாம் கொழுந்திருது கடம் வாங்கினவன் இத்தனை நகை போடலாமாடா பத்திரிக்கை எல்லாத்தையும் கழிச்சி கொடு கடனு கொடுத்தான் மூன்றாவது வரை கூத்தனு விஷ்வாந்தன் வந்தாள் அப்பத்தான் அலக்கினானாப் நிஷம் விஷமித்திரமஸ்வமுச்சத விஷமேதினம் பிரம்மஸ்வம் புதிரபிரகம் ஏய் ஹரிச்சந்திரா நெல்ல பாம்புனுடைய விஷம் விஷமல்லடா அது என்னடா கடிச்சவனை கொள்ற பாம்பு என்னடா பாம்பு என்போன்ற வேரங்கற்றவனுடைய பொருளை அபகரிச்சா புள்ள பேர எல்லாரும் விஷம் விஷமித் பிரம்மஸ்வம் விஷமுச்சே விஷமே காலம் நான் ஒரு குழந்தைய வச்சிட்டு இருக்கேன் ஹரிச்சந்திரனும் சந்திரமதியும் கால உள்ள அழுதாள் என்னடா குழந்தை இடுப்பு நிறைய சங்கிலியும் சலங்கையும் குளிர்ந்துருது கையில தங்க வலைய எல்லாத்தையும் கைட்டி கொடுறான் இதுக்காக இத்தனை சொன்ன எல்லாத்தையும் கத்திரிச்சு கொடுத்தா உன்னை நான் நம்ப மாட்டேன் நீ ஓடி போட்டா நான் என்னடா பண்ணுவேன் விஸ்வாமித்தர் என்ன இவ அப்பா பணத்தை எடுத்து நானே பண்ணிருக்காரோ இல்லையோ அதுக்காக மிரட்டறாரு அவனே என்ன பண்ணம்னா ஒரு பிரம்மச்சாரிய கூட அனுப்புற என் சிஷியனே தன் தப்போ பலத்தினாலே பன்னிரெண்டு வயசு ஒரு பிராமண பையனை சிருஷ்டி பண்ணி நக்சத்திரகன் பேரிட்டு பூனை போட்டு அந்த பையல காதலை கூப்பிட்டு நீ தேடு கொட்டரா போல கொட்டிய அவளை பொய் சொல்ல முடியாது இல்லாம என் பூனலை அறுத்து போட்டு உண்டா சிஸ்டர் அப்படி சொன்னான் நீங்க அனுகிரகம் பண்ணுவோம் அந்த பையன் நட்சத்திரன் இவனை கூட அனுப்புவேன் பிராமண பையன் பசி பொறுக்க மாட்டான் ராத்திரி எட்டு மணிக்கு ரெண்டு வயசு குழந்தை லோகிதாச்சனை நடத்தி அழிச்சி சந்திரமதியோட போறான் கழக்க போறதா மேற்க போறதான் புரியலே ராஜாக்கு எங்க போறதுன்னு புரியலே அந்த சந்தர்ப்பத்தில் இந்த பைய நட்சத்திரதானே பிராமண பையன் அரவணை வாசப்படியில வந்து பசிக்கிறதேன்னு கிழமைட்டான் சாட்சிகாரனாவது ஹோட்டல் வாசல்ல வந்ததே பசிக்கிறதே என்ன சாட்சி சொல்றதுக்கு முன்னாடி அவன் காரியங்கள்லாம் பாத்து நடக்கும் சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் வாங்கி கொடுப்பான் ஓட்டு போடுறவன் கெட்டிக்காரனா இருக்கிறவன் காலையில போய் உடனே ஓட்டு போட மாட்டான் தெரிஞ்சவன் கடைசி ஓட்டு என்னது முதல்ல போய் நிப்பானங்க என்ன அன்னைக்கு பிராத்த ஆகாரம் மத்தியம் ரெண்டாந்திரன் டிஃபன் ராத்திரி போஜன பதின்தான் கடைசி ஓட்டு என்னது நிக்காதே எட்டி எட்டி போகும் போனவன் போட்டோச்சாக்கே அவனை கண்டு கறி பண்ணுவான் அது மாதிரி அந்த பையன் என்ன பண்றான் வாசல்ல வந்து படுத்து பசிங்கனா ஹரிஷ்சந்திரன் சொன்னான் நான் ஆண்ட தேசம் இதுல போய் சாத பிச்சைகாட்டா ஜனங்கள் அழுவா அதுக்குதான் ராத்திரி காலத்துல பரபரேன்னா ஒரு நடக்க முடியாதுன்னா நட்சத்திரங்கள் தோல்லை தூக்கிட்டு போனான்னா ஹரிஷ்சந்திரன் தூக்கினா அழகா வரானா வில்லா வளையறான் காவடியா பா பறக்கிறான் அவனை தூக்கிட்டு போனான் தூக்கி போய் கிராமங்கள்லாம் வாங்கி கொடுத்து காசி தேசத்துல போய் இருபத்தி ஒன்பது நாள் ஒரு ஒரு வீட்டிலையும் ஆகாரம் இல்ல குழந்தைக்கு ஆகாரம் இல்ல இவனுக்கு ஆகாரம் இல்ல குழந்தை ஏதோ ஸ்தந்தபானம் பண்ணிட்டு இருக்கு அம்மாட்ட இவனுக்கு இந்த நட்சத்திரங்களுக்கு சாதம் கேக்க போவனா பெரிய வியாபாரிகள் வீட்டில் போனதே வாருங்கோ வாங்கோ ஆனால் ஹரிச்சந்திரனை கண்டதே ராஜசரீரமா சத்தியம் பேசும் புண்ணியமூர்த்தியா கண்டதே வாருங்கள்னு சொல்லுவாளா ஆறுன்னு தெரியாது ஆரம்பிப்பான ஒண்ணு இல்லையா ஹரிச்சந்திரன் கேட்டு வழக்கம் இல்லையா பத்து முறை இப்படி உள்ள அலைஞ்சி பதினோராவது முறை அண்ணம் கேட்டு வாங்கி போட்டு இருபத்தொன்பது நாள் காத்து பாதுகாத்துன்னு வந்தான் இருபத்தொன்பதாவது நாள் ராத்திரி பனிரெண்டு மணிக்கு காட்டுல வரத்தடியிலே ஹரிச்சந்திரனும் சந்திரமத்தியும் உட்காந்துருக்காள் நட்சத்திரம் பிரம்மச்சாரி தூங்குறான் குழந்தை தூங்குறது பன்னிரெண்டு மணி ராத்திரி விஸ்வாமித்ரன் என்னவோ அட்ரஸ் தெரிஞ்சிருந்தாரோ வந்து புதிச்சார் படங்கள்லாம் சேகரிச்சு வந்து இவன் புதுசுன்னு நினைச்சிருந்து ஒரு நாள் கூட சேகரிக்கல உங்க சிஷியனுக்கு இருபத்தி ஒன்பது நாள் ஆகாரம் போட்டேன் அது உடம்ப பார்த்தா தெரியுதுங்க சார் அடையாளமே புரியல இந்த இருபத்தி நாள்ல மாறி போச்சு சாப்பிட்டு தூங்குறான் அந்த பையனும் இவருக்கு வேகம் உடனே என்ன பண்ண போறேன்னு சொல்ல மாட்டேன் வேகத்தில் அப்பத்தான் பயந்தான் ஹரிச்சந்திரன் வந்த குடும்பமும் ஆடுகள செடியும் பிராமண சாபம் வந்துட்டா குடும்பம் வேணா போடுவேன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கச்சினானாம் நடுக்காட்டிலே எந்த கச்சினான் நடு இஞ்சித் தனமாலம் நூ மேம் காலமே நைவீமா குபேரின போய் ஜெயிச்சு கொள்ளுட்டவான் கத்தினானா விஸ்வாமித்திர கொடுக்க வேண்டிய கடனை ராஜா என்கிற சந்ததி போயிட்டு எழுதி கொடுத்த ஜெயிச்சாத தர்மம் இல்லையே அல்லது யாச்சிச்சுமா குபேரனை அண்ணா வாழ்ந்தவன் கட்டு போயிட்டேன்னா தெரியும் அவனுக்கு அப்படி போய் கேளுப்பமான யாச்சிக்கிறது பிராமணனுடைய விற்பியாச்சே சத்ரியா யாச்சிப்பதில்லையே நட்சிரா கு பெரியவருக்கு பிராமணனுக்கான் அல்லது இது அபாரம் பண்ணிவிடுவோமோ நான் வாணிஜ்யம் வியாபாரம் பண்ணிவிடுவோமோ நான் ஆபத் காலத்தில் பிராமணம் முதற்கொண்டு வியாபாரம் பண்ணலாம் சொல்லியிருக்க ஸ்மிருதியில பண்ணுவோமோ நான் அதற்கு முதல் வேணுமே வியாபாரம்னா நிஷ்கிஞ்சன சாத்தியமே குழந்தை எடுப்புல யாராக கொண்டு போயிடுது குபேரனையே ஜெயிச்சே யாச்சிச்சே வியாபாரமே பண்ணிவிப்பொழுது விஸ்வாமித்தர் கையில் எடுத்த ஜலத்துக்கு நாம் பதில் பண்ண முடியுமா இன்னைக்கு கிடைச்சு விடுமா பொருள் காலத்தை அல்லவா அதெல்லாம் எதிர்பார்க்கிறது காலத்தை பொறுத்துக்கொள்ளும் நிலையின் நான் இல்லையேன்னு அழுதானாம் அப்பதான் பொய் சொல்ல சொல்ல மாட்டேன் வருஷமாட்டேன் அவளையே கேட்டு கேட்டாள் என் பர்த்தா சொன்ன பிறகு எனக்கு தனியாக ஒரு அபிப்பிராயம் குழந்தையாவது சொல்ல சொல்றேன் எழுப்பி தாத்தா வந்திருக்காரு அப்பா நமஸ்காரம் பண்றாருன்னா ரோஹிதாட்சம் எழுந்திருந்து நமஸ்காரம் பண்ணி கையை கட்டி தந்தது அப்பா ஒரு பொய் உங்க அப்பாவுக்கு ராஜ்யத்தை கொடுத்து அரை மணிக்கு அனுப்புறேன் மழையை பெய்ய சொல்றேன் வளைய சொல்றேன் தாத்தா பொய் சொன்னா குடும்பம் வேறோட காஞ்சி போயிடுமே நான் சொல்ல மாட்டேங்கிறது ரெண்டு வயசு குழந்தை விஸ்வாமித் தூக்கிவாரி போடுவது போன கத்திரிச்சு ஒரு போன இருக்கு வசிஷ்டன் பொய் இந்த குழந்தைய சொல்ல சொல்லியாவது குழந்த சொன்னா அப்பா சொன்னா போலேன்னு இதையாவது நடத்துவோம்னு அப்படி காலாவதியா போனத்துக்கு ஒரு கார்டாவது பாருங்க என்ன பண்றதுன்னு கையில ஒரு தண்டம் வச்சுட்டு இருந்தார் வீட்டுல வந்துருக்காரு அதால அந்த பையன் பிரம்மச்சாரி தூங்கினான சிஷியன் அவனை ஓங்கி அடிச்ச தூக்க கலக்கத்துல அடிச்ச உடனே அந்த பையன் விழுந்து அந்த நீ அனுகூலம் அவனோட சேர்ந்து போடுறான்னு அந்த கட்சியில சேர்ந்து அடிச்சிருந்தா பண்ணல என்ன அன்னைக்கே அவன் போய் சொல்லிட்டு நீ கண்டுபிடிச்சுக்கலான்னு அப்புறம் தான் இவருக்கு தன்னை அர்த்தம் நமஸ்காரம் பண்ணேன் பரிகாசமா பண்றேன் ஒரே போட்ட இப்படி விஸ்வாமித்திர வந்து ஒன்னும் பண்ண முடியாமை தவிக்கிற போது ஹரிஷ்சந்திரன் ஒரு மார்க்கம் பண்ணி தான் நாரத புராணத்திலே சத்யசந்தனுடைய சரித்திர சொன்ன புராணத்திலே நமஸ்காரம் பண்ணி இந்த கடனை நீக்கிக்க வழி சொல்லுங்க காட்டானா கடன் வாங்கி பண்ண வேண்டிய காரியம் தலைக்கு மேல கடன் போயிட்டு அதுதான் மார்க்கம் என்னை அவமானப்படுத்தாது குடும்பத்தை கலைக்காது அழகான முறையில ஏதாவது ஆயுள் விட்டு சொல்லணும் ஹரிஷ்சந்திரன் அப்படி காட்டான் அவருக்கு பணம் கொடுத்த பணம் ஏதாவது அவர் கேக்குறதுக்கு அவர் இப்ப பணத்துக்காக விவகாரமும் நடத்தலை அவருக்கு அண்ணன் பொய் சொல்ல சொல்லணும்னு அண்ணன் எனக்கு ஒரு வய சொல்ல போனதே அதுக்கு வயகா சொல்லுறா உன் பத்னியை விரேண்டா வேலை செய்யட்டமேண்டா உடனே சந்திரமதி வந்து நான் தான் நான் வேலை செய்யறேன் என்ன விற்றாவது உங்க கடன் நீங்கட்டம் தான் உதயமாச்சி பத்னியை அழிச்சுக்கிட்டு குழந்தையோட கூட இந்த பயவார வர கூட காவலுக்கு நட்சத்திரம் காசி தேசத்துல ராஜ வீசியில போய் ஒரு ஒருத்திட்டு அவசியம் மகாலட்சுமி அதுவும் பிரதிபந்தகமாயிருக்கு மனுஷன் எஃப்ஐ பாஸ் பண்ண பையன் சமையலுக்கு வரையின்னு கேட்க ஆண்டான்னுட்டா அவர் கூட வச்சுக்கிறேன் நான் இருந்தேன் கூட அவன் டை படிச்சு அழகாக இருக்கான் எனக்கு வேலை கிடைக்கல நன்னா சிவப்பேன் டிஃபன்லாம் பண்ணுவேன் அந்த அவர் ஆரம்பத்திமன்ற நானும் எடுக்கட்டும் அம்மா கூடாதுன்னா ஏன்னா ஏதாவது நீங்களும் அவனும் சண்டை போட்டா இங்கிலீஷ்ல பேச பேர் எனக்கு புரியாது ஏன்னா அவ சேர்ந்து நினைப்பு சண்டை போட்டுறதுக்கு முடியாது அதனால தமிழாவே இருந்தா போறும் இங்கிலீஷ் வந்தானுக்காவம்மா அவன் நான் நினைச்சேன் அவனுக்கு பிரதிபந்த இங்கிலீஷு அவனுக்கு இதுக்கும் பிரதிபந்தமா வரணுமா நினைச்சேன் அதுபோல அவருடைய ரூபம் மகாலட்சுமிவாதிதா இவன் சமைச்சாங்க வாழ்ந்தாங்க